வணக்கம் நாள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் என்ற பாடலை எழுதியவர் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படும் உடுமலை நாராயண ஆவார் இரண்டு பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது என்ற பாடலை எழுதியவர் அழகிய சொக்கநாத புலவர் ஆவார் மூன்று கூனல் இளம்பிரை முடித்த வேணி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் குற்றால ி ஆகும் நான்கு பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண ஆவார்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 இனி இன்றைய கேள்விகள் 1. தொழில்களால் சிறப்படியும் ஊர் எது 2. இரண்டு ஆர்பிஎப் என்பதன் விரிவாக்கம் என்ன 3. குணக்கடலே அருட்கடலே என்ற பாடலை எழுதியவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்